அவன்மதுல்லா என்று சாட்சி கூறுவான் இறை நம்பிக்கையாளர்களை இம்மையிலும் மறுமையிலும் உறுதியான சொல்லை கொண்டு அல்லாஹும் வலுப்படுத்துவான் என்ற பதினான்காவது அத்தியாயம் இருபத்தி வசனத்தின் கருத்தும் இதுதான் என்று நபி செல்லமாக அணிவு செல்லும் அவர்கள் கூறினார்கள் புகாரி நான்கு ஆறு ஒன்பது ஒன்பது முஸ்லிம் இரண்டு எட்டு ஏழு ஒன்று